வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் வங்காள மாநிலத்தில் கிளம்பிய நாற்பது அடி உயர கடலலை சுமார் மூன்று லட்சம் பேரை கொன்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் நியூசிலாந்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ரால்ஃப் வெஜ் என்பவர் கார்பன் தாலுக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கான தந்தி இணைப்பு அனுராதபுரம் வரையில் நீடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது ஜெர்மனி ருமேனியாவை தாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஐக்கிய நாடுகள் அவையை ஆரம்பிக்கப் போவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜெர்மன் ஜனநாயக குடியரசு இது முந்தைய கிழக்கு ஜெர்மனி ஜெர்மன் ஜனநாயக குடியரசு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சீனா திபெத் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை தெரசா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலிய அரசு டேவிட் பென் குரியன் என்பவரால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் இஸ்கந்தர் மிர்சா ஜெனரல் அயூப் கான் ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயற்றப்பட்ட அரசியல் அமைப்பை நிராகரித்து இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தார் ஆயிரத்தி ஆண்டு ஹெய்த்தி மற்றும் டாமினிக்கன் குடியரசு ஆகியவற்றை சூறாவளி ஃப்ளோரா தாக்கியதில் ஏழாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு சீக்கிய அமைப்பு இந்தியாவில் இருந்து பிரிந்து காலிஸ்தான் என்ற தனி நாடை அறிவித்தது ஆனால் இதை உலக நாடுகள் ஏவையும் அங்கீகரிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மிசௌரி நகரில் வெள்ளம் வடியத் தொடங்கியது மிசிசிபி ஆற்றில் நூற்றி நாட்களுக்கு பிறகு வெள்ளம் அபாய அளவுக்கு கீழ் பாய்ந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா மூன்று முறை விமான தாக்குதல் நடத்தியது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளின் உதவியுடன் ஆரம்பமாகியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கம்போடியாவின் நரதும் சிகானுக் அவர்கள் மன்னர் பதவியிலிருந்து விலகினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் விண்கலம் லூனா மூன்று சந்திரனின் அதி புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூச்செல்லையா ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேகம் அக்தர் இந்திய பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முடியரசன் தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டெஸ்மன் டூ டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆ தட்சிணாமூர்த்தி தமிழறிஞர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஞான தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளியங்குடி கா பழனிச்சாமி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நரேன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைக்கம் விஜயலட்சுமி தென்னிந்திய வீணை கலைஞர் பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூஜா காந்தி தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு குரு கோவிந்த் சிங் பத்தாவது சீக்கிய குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆல்பிரட் டிக்கன் ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அப்துல் காதர் வெப்பை இலங்கை கவிஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆ வெங்கடாச்சலம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏ ஜெகந்நாதன் இந்திய இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் லாவோஸ் நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே